அப்துல்லும் நபிசல்லும் அவர்களிடம் கல் எறியும் இடமான ஜமராத் என்ற இடத்தில் கேள்வி கேட்கப்பட்டதை நான் கண்டேன் அப்போது ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதரை நான் கல் எறிவதற்கு முன்பே பிராணியை பலியிட்டு விட்டேன் என்றார் அதற்கு அவர்கள் குற்றமில்லை இப்போது கல்லெறிந்துவிடும் என்றார்கள் மற்றொரு நான் பிராணியை பலியிடுவதற்கு முன்பே மொட்டை அடித்து விட்டேன் என்றார் அதற்கு அவர்கள் குற்றமில்லை பலியிட்டுவிடும் என்றார்கள் இதுபோன்ற செயல்களை முந்தையோ பிந்தியோ செய்யப்பட்டு விட்டதாக அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் குற்றமில்லை இப்போது செய்து கொள்ளுங்கள் என்று பதில் கூறிக்கொண்டிருந்தார்கள்